சுலோகம் 62 ரெண்டு படிக்கணும் அறுபத்தி ரெண்டு அந்த அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது வரியில் சத் தவணின் இருக்கு பாருங்க வியோம்னி தொவனின் இருக்கு அந்த தா வந்து அதுவும் யுத்த தான் சத்து துவனி சத் துவனி ரெண்டு யுத்தம் வரும் அதில் குணோ சத்வனி தேன ோம்னோஷ ரிக்குன யோம்னோ நாசோஷம் நமக்கு இருப்பிடம் ஒரு குணம் இருக்கிறதாக பார்த்தோம் அது அதனுடைய அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஒரு குணம் வெளிப்படுது வேறு விதமாக குணத்தின் அடிப்படையில் சொல்றார் அந்த ஆகாசத்தினுடைய குணம் எது சப்தம் அப்ப ஆகாசத்தில் சப்தம் ஒண்ணு இருக்கு இடம்னு ஒன்று இருக்குது இடம்னா அது இடம்ங்கிறது ஸ்வரூபம் அதில் வெளிப்படுவது ச ஆகாசம் ஆகாஷங்கிற ஒரு தன்மையும் எருத்தல் என்ற தன்மையும் சப்தம் என்ற தன்மையும் எருத்தல் என்ற தன்மையும் ஆகாசத்துக்கு வருது ஆனால் சப்தம்ங்கிறது பிரம்மனிடம் போகாது அது இருக்காது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார் இப்போ ஆகாசத்திலேருந்து நம்ம வாயு வந்துச்சுன்னு பார்த்தோம் ஆகாசத்தில் எத்தனை குணம் இருக்குது சப்தம்னு ஒரு குணம் இருக்குது வாயுவில் எத்தனை குணம் இருக்குது வாயுவில் ரெண்டு குணம் வாயுனுடைய ஸ்பெஷல் கோணம் ஸ்பர்ஷம் அதாவது தொட்டு உணர்ந்தது ஆனால் சப்தம் அதில் வந்துடும் இப்போ வாயுவில் வந்து எது வந்துச்சு அக்னி வந்துச்சு அக்னியினுடையது வந்து ரூபம் அக்னியுடைய சொரு தன்மை தனி ரூபம் ஆனால் அதில் வந்து வாயுவினுடைய அந்த ஸ்பர்ஷமும் இருக்குது ஆகாஷனுடைய சப்தம் இருக்குது அதை அன்றைக்குள்ளே நிறையா பார்த்தோம் அது எரியம்பு சத்தம் வரும் தொட்டால் சுடும் அந்த ஸ்பர்ஷம் இருக்குது அதில் ரூபம் தெரியும் அதில் வெளிச்சங்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் அதுலேருந்து ஜலம் வந்துச்சு ஜலத்தில் இந்த மூணுமே இருக்கும் அந்த ஸ்பர்ஷமும் இருக்கும் சப்தமும் இருக்கும் இதனுடைய அந்த ரூபமும் இருக்கும் பிறகு அதுலேருந்து மண் வந்துச்சு மண்ணில் அஞ்சு குணமும் இருக்கும் ஆனால் மண்ணினுடைய குணம் நீரில் இருக்காது நீர்னுடைய குணம் அக்னியில் இருக்காது அக்னியில் இருக்குது இருக்காது எதுலேருந்து எது வந்துச்சு அது இதில் இருக்கும் இதில் இருக்கிறது அதில் இருக்காது அது மாதிரி பிரம்மனிடமிருந்து ஆகாசம் வந்தது பிரம்மனிடம் இருக்கிற இருத்தல் என்ற குணம் ஆகாசத்தில் இருக்குது ஆகாசத்தில் சப்தம்னு ஒன்று இருக்குது இந்த சப்தம் பிரம்மனிடம் போகாது அதாவது ஆகாசத்தின் சொரூபம் இடம் கொடுத்தல் வாயு படைக்கணும்னு சொன்னால் வாயு படைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்காக முதல் ஆகாசத்தை படைச்சிட்டார் பிறகு இதை அப்புறம் ஒவ்வொன்றா படைக்கிறார் வாயு படைக்கப்படும் பொழுது ஆகாசத்தின் சொரூபம் இடம் கொடுத்தல்ங்கிற தன்மை இருக்கிறதுனால அதில் படைக்க முடிஞ்சிச்சு ஆனால் இந்த இடம் கொடுத்தல் என்ற தன்மை ஆகாசத்தில் இருக்குது வாயு விட்டு இருக்கா வாயு விட்டு இடம் கொடுக்குற தன்மை இல்லை நீங்கள் டைட்டாக உள்ளே அடைச்சு வாயு வெளியே போனாத்தே உள்ள ஒரு பொருள் போகும் வாயு வெளியே போலதான் எந்த பொருளும் போகாது ஒரு பாத்திரத்தில் ஸ்பேஸ் இருக்குது வாயும் இருக்குது ஆனால் பொருளை போட்டோன்னு வாயு வெளியே போயிடும் ஒரு பலூன் அடைச்சி வச்சா டப் அடைச்சா உள்ளேதான் பண்ண முடியுமாங்க உள்ளே இருந்தோன்னே ஒன்றும் அமுக கூட முடியாது அப்போ வாயுங்கிறது இடம் கொடுக்குற தன்மை வாயுவில் கிடையாது ஏன்னா ஆகாஷத்துலேருந்து வந்துச்சு அதனுடைய தன்மை இதில் இருக்காது இடம் கொடுக்கறது சொரூபமாக இருக்கிறதுனால சப்தம் இருக்கும் புரியுதா உங்களுக்கு அதில் ஒன்று மட்டும் ஆகாஷத்தில் தானே வாயு வந்துச்சு இடம் கொடுக்குறது இதில் இருக்கணும்னு கேள்வி வரும் அதுக்காக சொல்கிறேன் அது அதனுடைய சொரூபமாக இருக்குது ஆகாஷத்துக்கு மட்டும் அது சொரூபம் அதில் இருக்கக்கூடிய குணம் வாயு ஏன் அதை சொல்கிறோம்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் ஸ்பேஸ் இல்லாட்டி சவுண்டே ட்ராம் போக முடியாது சவுண்டே வராது இடம் லேட் ஸ்பௌண்ட் வருமா அது இடம் சொருபமாக இருக்குது அதனுடைய குணமாக சப்தம் இருக்குது அதனால் இங்கே என்ன பண்ணுறாரு இடம் கொடுக்குற தன்மை ஒன்று ஸ்பெஷலாக இருக்குதுன்னு முதல் சொல்வதில் விளக்கிட்டார் இங்கே இடம் கொடுக்கும் தன்மைங்கிறத விட்டுட்டு அதனுடைய தன்மை குணமான சப்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆகாசத்தில் சப்தமும் இருத்தலும் இருக்குது பிரம்மன்கிட்ட இருத்தல் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் எப்போயுமே ஆகாசத்தில் சப்தங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் வேத மந்திரங்கள்லாம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க சப்த வடிவத்தில் ஆகாசத்தில் இருக்குங்கிறாங்க இன்றைக்கி நம்ம வந்து வேத மந்திரங்கள் யாருமே ஏற்றணும்னு சொல்கிறது கிடையாது இன்றைக்கு சப்த ரூபத்தில் ஆகாசம் இருக்கான் ஆகாசத்தில் இருக்கான் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் எந்த ஒரு சப்தம் போட்டாலும் அது ஆகாசத்தில் இருக்குமா அது ஒரு இது சொல்கிறாங்க தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளார மாறாதே நாவினால் சுட்ட வடுங்கிறாங்க இந்த சப்தங்கிறது இன்றைக்கி சயின்ஸில் கூட பாருங்கள் நம்ம ஃபோனில் எவ்வளோ பேசுகிறோம் எல்லாம் கூகுளில் சேவ் ஆகுது என்ன பேசுனாலும் கூகுளில் சேவ் ஆகிக்கிட்டே இருக்கு நீங்கள் ரகசியமாக ஒன்றுமே பேச முடியாது தெரியுமா உங்களுக்கு நீ என்ன பேசுனாலும் எடுக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிறோம் ஃபோனில் என்ன பேசுனாலும் டிபார்ட்மெண்ட் எடுத்துட முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த மாதிரி சிஸ்டம் ஆயிடுச்சு கடவுளே என்ன சொல்கிறாங்கன்னா சப்தங்கிறது ஆகாசத்தில் இருக்குது அதனால தான் வார்த்தையெல்லாம் அலர்ந்து பேசணும்னு சொல்கிறாங்க எப்போ பேசினாலும் வார்த்தையை அளந்து பேசணும் கவனமாக பேசணும் ஏன்னா இந்த சப்தம் வந்து ஆகாசத்தில் எப்போயுமே இருக்குமா வேத சப்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அதை ரிஷிகள் வந்து கிரகிச்சு சொன்னது அதனுடைய தன்மை ஆகாசத்தினுடைய தன்மை சப்தம் அது இடம் கொடுக்கும் தன்மை இருக்கிறதுனால தான் ஆகாசத்தில் சப்தம் இருக்குது அது சொரூபம் இது தன்மை அந்த ஸ்வரூபம் கீழே வர்றதில்ல ஆக ஆனால் சப்தம் வாய்வுக்கு வருது பிரம்மனிடம் உள்ள இருத்தல் வந்து அதே இது ஆகாசத்துக்கு வந்துடுது சப்தம் ஆகிய இரண்டு குணம் இந்த ஆகாசத்தில் இருக்கு பிரம்மன் கிட்ட இருத்தல் மட்டும் இருக்கு முதல் சுலோகம் மாதிரி தான் இது அதில் இடமும் இருக்கு இருத்தலும் இருக்குனார் இங்க சப்தமும் இருக்கு இருத்தலும் இருக்கு சப்தம் என்பது பிரம்மனிடம் செல்லாது அது அமாத்ரா சுரூபம் சொல்லுவான் எப்பயுமே ஒரு சப்தம் வரணும்னா அசப்தம் இருக்கணும் அசப்தம் இருந்தால் தான் சப்தமே வரும் அது தெரியுமா அவங்களுக்கு பிரம்மசூத்திரத்தில் இது பிரம்மசூத்திரம் மாண்டுவீக்கிய உபநிசித்த அந்த ஓம்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்லும் எல்லா இந்த படைப்பு எல்லாத்தையும் சப்தம்ன்றவார் சப்தத்தின் ஆகாசி வந்தது நாம ரூபங்கள் தான் நாமந்தான் வெறும் சப்தந்தே இருக்கும்பார் அது நிறுவனம் பண்ணுவாங்க எல்லா சப்தத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஓம்ன்ற அடைக்கிருவாங்க ஓம்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அத்தனை சப்தம் அடைஞ்சிரும் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா வாய ஒரு சப்தம் போடணும் என்ன செய்யணும் வாயை திறக்கணும் வாயை திறந்தால் என்ன வரும் ஆ ஆ காட்டுந்தே சொல்லுவோம் குழந்தைகளில் ஆ காட்டு அப்படி ஏன்னா வாயை திறந்தால் ஆ வரும் வாய மூணுன்னா வாயை மூணு உடனே இம்மு வந்துடும் இடையில் சுருக்குன்னா ஊன்னு வரும் ஆ ஊ இம் நீங்கள் எந்த ஒரு சப்தம் போடணும்னாலும் வாயை திறக்கணும் வாயை சுருக்கணும் வாயை மூடணும் அப்போ ஆ உம் இந்த மூணு சேர்ந்தது ஓம் அதனால தான் எல்லா சப்தமும் ஓமுக்குள்ளே அடக்கம் சரி எல்லா சப்தம் இருக்கு ஓமில் அடக்கம் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கும் சத்தம் போட முடியுமா ஒருத்தரை சுவையதாக கேட்க முடியுமா நீங்கள்லாம் அமைதியாக இருந்தால் தான் நீங்கள்லாம் பிரம்மனாக இருந்தால் தான் நான் சத்தம் போட முடியும் உண்மையா இல்லையா நீங்கள் அசப்த ரூபத்தில் இருந்தாத்த நான் இப்போ பேச முடியாது நீங்களும் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண முடியும் பிரம்மன் வந்து சப்தம் இல்லாத அசப்த ரூபமாக இருக்குது அங்கே சப்தம் இல்லை பிரம்மன் கிட்ட அதிலிருந்து வந்து வாயுட்ட சப்தம் இருக்கு அதனால் வாயுவிடம் உள்ள சப்தம் பிரம்மத்திடம் செல்லாது பிரம்மத்திடம் உள்ள இருத்தல் அதிலிருந்து வந்ததால் வாயு பிர ஆகாசத்திட அந்த சப்தம் இருக்குது வாயுங்கிற ஆகாசத்தை இருக்குது பிரம்மனில் இருத்தல் மட்டும் இருக்குது ஆகாஷத்தில் இருத்தலும் இருக்குது சப்தம் இருக்குது வாயுவில் என்ன இருக்குது இருத்தலும் இருக்குது சப்தம் இருக்குது ஸ்பர்ஷம் இருக்குது மூணு ஆயிராங்க பிறகு அக்னியில் நாலு வந்துடும் ஜலத்தில் அஞ்சு வந்துடும் பிரித்தீவில் ஆறு வந்துடும் இருத்தலை சேர்த்து இருத்தல் என்பது பஞ்சபூதங்களில் சேரும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் சேர்ந்துருது மொத்தமாக வாயுவுக்கு ஒரு குணம் இருக்குது இருத்தல் சேர்த்து ரெண்டு ஆறு ரெண்டு வாயுவுக்கு ரெண்டு குணம் இருக்குது இருத்தல் சேர்த்து மூணு அக்னிக்கு மூணு குணம் இருக்குது அதில் இருத்தல் சேர்த்தா நாலு ஜலத்துக்கு நாலு இருக்குது இருத்தல் சேர்த்தா அஞ்சு பிரித்திவிக்கு அஞ்சு இருக்குது இருத்தல் சேர்த்தா ஆறாயிரம் இந்த இருத்தல் என்பது ஆகாஷம் வாயு அக்னி ஜலம் மண் எல்லாத்துலையும் இருத்தல் இருக்கிறது பிரம்மன் இருக்கிறது அது இருக்கிறது மட்டுந்தான் ஆகாசம் இருக்கிறது அந்த ஆகாசத்தில் சப்தம் இருக்குது வாயு இருக்கிறது வாயுவில் என்ன இருக்குது சப்தம் இருக்குது ஸ்பர்ஷம் இருக்குது இருக்கிறது இருக்குது வாயுக்குள்ளே ரெண்டு இருக்குது அதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் வாயு இருக்கிறது ஜலம் இருக்கிறது அக்னி இருக்கிறது மண் இருக்கிறது என்பது பிரம்மனிடம் இருந்து வந்ததால் அது தொடர்ந்து வருகிறது ஆனால் எதிலிருந்து எது இதனுடைய தன்மை அதுக்கு போகாது சப்தம் ஆகாசத்துக்கு போகாது பிரம்மனுக்கு போகாது ஆகாசத்தில் இருக்கும் இந்த கருத்து இதில் சொல்லப்பட்டிருக்கு இங்கே சப்தம்ங்கிறது ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்கிறாரங்க அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் சப்தமும் இருத்தலும் ஆகாசத்திடம் இருக்கிறது பிரம்மனிடம் இருத்தல் மட்டும் இருக்கிறது ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு போவார் அடுத்து பார்க்கலாம் அடுத்து ஒரு வித்தியாசமான கருத்து வரும் அறுபத்தி ரெண்டு சுலோகம் யத்வா யத்வான்னா வேறு விதத்தில் பிரிதி வணிகி வியோம்னோ பிரிதித் வணிகனால் பிரிதித் வணிகம் தான் எதிரொலின்னு அர்த்தம் எதிரொலிக்கு சப்தம் சப்தமானது வேறு விதத்தில் சப்தமானது ஏன் வேறு விதத்தில் சொல்கிறாருன்னா முன்னாடி இடம் கொடுக்கும் தன்மைன்னு சொல்லிட்டார் ஆகாசத்துக்கு இங்கே வேறு விதத்தில் சப்தம் இருக்குது அதுக்காக வேறு விதத்தில் சப்தமானது வியோம் நக ஆகாசத்தினுடைய குணவ் குணகன அசவ் அது பிரிச்சம்னா வியோம்நகன் ஆகாசத்தினுடைய குணக குணமாகும் அடுத்த வார்த்தை நாசவ்ருக்கு அதை பிரித்தனா ந அசௌ சதீக்ஷியதே சத்து ஈக்ஷியதேன்னு பிரிக்கணும் அதை இந்த அது அந்த சப்தமானது இந்த நாங்கிறத ஈக்ஷியதோடு சேர்த்துக்கங்க ந ஈக்ஷியதே காணப்படுவது இல்லை எதில் சதி சத்வஸ்துவிடம் சத்து வஸ்துவிடம் அசௌவ் அந்த சப்தமானது சதி சத்வஸ்துவனிடத்தில் ந ஈக்கியதே காணப்படுவது இல்லை இது முதல் வரி வேறு விதத்தில் சப்தமானது ஆகாசத்தினுடைய குணமாகும் அந்த சப்தமானது சத்பிரமனிடத்தில் இருப்பதில்லை காணப்படுவதில்லை ரெண்டாவது வரி வியோம்னி துவவ் சத்வனி வியோம்னா ஆகாசத்தில் சத்வனி சத்தும் சப்தமும் சத்தும் துவனியும்னா சப்தமும் சத்துனா இருத்தலும் சப்தமும் துவ ஆகிய இரண்டும் இருக்கிறது தேன ஆகையால் இதிலிருந்து அல்லது ஆகையால் சதே சத்யேக்கம் சதேகம்ன்றிருக்கு சத்து ஏகம் சத்து ஒன்றாகவும் அதாவது சத்து என்பது ஒரு தன்மையுடனும் துவகுணம் வியத் வியத்துன்னு ஆகாசம் ஆகாசமானது துவீ குணம் இரண்டு தன்மையுடனும் இருக்கிறது சப்தம்ங்கிறது ஆகாசத்தினுடைய குணம் அது சத்துடர்ந்து வந்ததுனால சத்துட்ட இந்த சப்தம் இருக்கிறது இல்லை பிரம்மனுட்ட சப்தம் கிடையாது அது நிசப்தம் எந்த ஒரு சப்தமும் இல்லாத அசப்தம் சொல்லுவாங்க அந்த தன் மாத்திரையெல்லாம் சொல்லுவோம் ஒவ்வொரு சப்தத்துக்கும் தன் மாத்திரை இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஆகாசத்தை இது பிரம்மத்தை சத்பிரமனிடம் சப்தம் இல்லை ஆனால் ஆகாசத்திடம் சப்தமும் இருக்கிறது பிரம்மனுடைய இருத்தல் என்ற சத்தன்மையும் இருக்கிறது ஆகாசத்துக்கு இடம் கொடுத்துங்கிற தன்மையை பார்த்தோம் அதை வந்து இங்கே சொல்ல வேறு ஒரு கோணத்தில் வேறு ஒரு கோணத்தில் சப்தம் என்ற குணத்திடம் ஆகாசம் இருக்கிறது ஆனால் இந்த சப்த குணம் பிரம்மனிடம் இல்லை அது அமாத்திரா சுரூபம் ஆகவே ஆகாசம் சத்தும் சப்தமும் ஆகிய இரண்டு தன்மையுடன் இருக்கிறது பிரம்மன் இருத்தல் என்ற ஒரு தன்மையுடன் இருக்கிறது இப்போ மாயைக்கு ரெண்டு சக்தி பார்த்தோம் நம்ம ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி விக்ஷேபம்னா உற்பத்தி ஆகிறது உற்பத்தி ஆகிறது பார்த்தாச்சு முதல் உற்பத்தி ஆகாசம் சரி இந்த ஆவரண சக்தியை பற்றி கொஞ்சம் விளக்கலாம்னு அடுத்த சொல்லுவர் சரி அது எதத்தை மறைச்சி எப்படி மறைச்சு இந்த மாதிரி உற்பத்தியெல்லாம் பண்ணுது என்ன தன்மையை மறைச்சிருக்குன்னு சொல்லி இந்த ஆவரண சக்தியை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் விளக்குறார் மாயை எதை மறைக்கிறது எப்படி உள்டாவெல்லாம் சில வேலை பண்ணுது மறைச்சி அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் விளக்குறார் சுலோகம் அறுபத்தி படிக்கலாம் அறுபத்தி யா சக்தி கல்பயேத்யோமேன் ோம்னோம வியத்தியனாவ கல்பயே எந்த ஒரு மாயாசக்தியானது ஆகாசத்தை தோற்றுவித்ததோ கல்வித்ததோ அதே மாயாசக்தியானது இந்த சத்பிரமத்திற்கும் ஆகாசத்திற்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கிருச்சான் அது ஏதோ மறைச்சி ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லாமல் இதனுடைய தன்மை அதுக்கும் அதனுடைய தன்மையும் காத்தி மறைச்சி வச்சுருக்கான் அது என்ன சொல்கிறன்னா தர்மம் தர்மி என்ற தன்மையை தலையீலாக மாற்றி நினைக்க வைக்கிறது எதை மாத்திருச்சு இந்த ஆவரண சக்தி தர்மத்தை தர்மியாக மாற்றிருச்சு தர்மியை தர்மமாக மாற்றிருச்சுங்கிறார் அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம விட்சேபசக்தி உற்பத்தியானது கண்ணுக்கு தெரியறதுனால முதல்ல விக்ஷேபசக்தி எடுத்து ஆகாசத்தை விளக்கினார் இந்த ஆகாசத்தை விளக்கணுன்னு ஆகாசம் பார்த்தாச்சு எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டோம் ஆனால் ஆகாசத்தை பார்த்த உடனே ஆகாசத்தை என்னத்தை மறைச்சிருக்கு பிரம்மத்தை மறைச்சிருச்சு அந்த மாயாசக்தி பிரமத்தினுடைய தன்மை இதில் ஏற்றி இதனுடைய தன்மை அதில் ஏற்றி மாற்றி உள்டாவாக காமிக்க இதுக்கு தர்மம் தர்மி என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதை என்னென்னு பார்க்கலாம் அதாவது உலகத்தில் எந்த ஒரு வஸ்துவை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு தன்மை இருக்கும் அல்லது ஒரு குணம் இருக்கும் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு குணம் இருக்கும் ஒரு ஆள்னா அவர் எப்படி இருக்கார் நெட்டையாக இருக்காரா இருக்காரா நல்லவராக இருக்காரா கெட்டவராக இருக்காரா ஒரு பொருள்னு எடுத்தால் எப்படி இருக்குது இது வஸ்து துணின்னு எடுத்தால் இது என்ன வெள்ளை துணி துணி ஒரு வஸ்துன்னு எடுத்து ஒரு சொல்லிட்டோம்னா ஒரு பொருள் சொல்லியாச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் எந்த பொருள் எடுத்தாலும் சரி நீர்னு எடுத்தால் குளிர்ச்சியாக இருக்குது இல்லை சூடாக இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல இல்லை சுத்தமாக இருக்குது அசுத்தமாக இருக்குது அப்படி ஏதாவது ஒரு பொருள் எடுத்தால் அந்த பொருள்னு ஒன்று இருக்கும் அதுக்கு குணம்னு ஒன்று இருக்கும் அந்த பொருளை இங்கிலீஷில் நவுன்னு சொல்லுவோம் இப்போ மேன் மனுஷன்னா மேன் நவுன் அது ஒரு பேர் சம்ஸ்கிருதத்தை தர்மின்னு பேர் அதுக்கு தர்மி இன்னொன்று விசேஷியம்னு ஒரு பேர் இருக்குது குணின்னு ஒரு பேர் இருக்கு குணத்தை உடையவன் குனி விசேஷனத்தை உடையவன் விசேஷியம் தர்மத்தை உடையவன் தர்மி அந்த குணத்துக்கு பேர் தர்மம்னு பேர் அந்த பொருளுக்கு திரவியம்னு ஒரு பேர் இருக்கு சம்ஸ்கிருதத்தில் எடுத்தால் திரவியம் தர்மி விசேஷியம் குணின்னு சொல்லலாம் நம்ம பெயர் சொல்வோம் அதுக்கு ஒரு பேர் இருக்கு நவுன் அப்படின்னு சொல்வோம் இங்கிலீஷில் அது எந்த தன்மையுடன் கூடியதோ அதை தர்மம்னு சொல்வான் தர்மம்னால் தானம் பண்ணுற தர்மம்ங்கிற அர்த்தம் இல்லை கடமைக்கும் தர்மம்னு ஒரு பேர் இருக்குது அந்த தர்மத்தை சொல்லலை அதனுடைய குணத்தை தர்மம் இருக்கு அதனுடைய குணம் தர்மி தர்மத்தை உடையவன் தர்மி குணத்தை உடையவன் குணி இப்படி தர்மம் தர்மின்னு பிரிக்கிறாங்க தர்மி மாறாது தர்மம் மாறும் பார்க்கலாம் இந்த தர்மத்தை என்ன சொல்லுவோம்னா குணம்னு சொல்வோம் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் அப்ஜெக்டிவ் இங்கிலீஷில் விசேஷம்னு சொல்கிறது இருக்குது இப்போ உதாரணம் பார்த்தா புரியும் ஒரு மனுஷன் இருக்கான் அவனுக்கு பேர் தர்மின்னு பேர் பார்த்தோன்னு என்ன சொல்லுவான் அது குட்டையாக இருக்காம்பான் நெட்டையாக இருக்காம்பான் ஒல்லியாக இருக்காம்பான் குண்டாக இருக்கான்பாம் சிவப்பாக இருக்காம்பான் கருப்பாக இருக்காம்பாம் புது நிறமாக இருக்காம்பாம் மாநிலமாக இருப்பான்மாம் மானிய மனிதன் சிவப்பு மனிதன் கருப்பு மனிதன் குட்டை மனிதன் வெள்ளை மனிதன் நல்ல மனிதன் கெட்ட மனிதன் மனிதன் என்பது தர்மி அந்த கூட அப்ஜெக்டிவ் இருக்கு பாருங்க அது பூரா தர்மம் தர்மியை சார்ந்து தான் தர்மம் இருக்கும் குட்டையான மனுஷன் ஒரு நாளைக்கு நட்டையாகிடலாம் நல்லதே கெட்டவன் ஆகிரலாம் அந்த தர்மமெல்லாம் மாறும் தர்மி மாறாது புரியுது தர்மம் தர்மின்னு என்னென்னு புரிஞ்சுக்கிறணும் இப்போ குதிரை இருக்குது சிவப்பு குதிரை வெள்ளை குதிரை கருப்பு குதிரைன்னு சொல்கிறோம் இந்த கருப்பு வெள்ளை சிவப்பெல்லாம் தர்மம் குதிரை தர்மி அது மலர் சொல்லுவான் சிவப்பு தாமரை வெள்ளை தாமரை நீலத்தாமரை இந்த வர்ணமெல்லாம் தர்மம் மலர் தர்மி தர்மியை சார்ந்துதான் எப்பொழுதும் தர்மம் இருக்கும் பிறகு எப்போ பார்த்தாலும் பொதுவாக வழக்கத்தில் தர்மம் முன்னாடி வரும் அப்ஜெக்டிவ் முன்னாடி வரும் நவுன் பின்னாடி வரும் கருப்பு குதிரை குதிரை கருப்புன்னு சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் பொதுவாக கருப்பு குதிரை வெள்ளை குதிரை நீலத்தாமரை சிவப்பு தாமரைன்னு சொல்லுவான் குட்டையான மனிதன் நெட்டை மனிதன் சொல்லுவோம் அந்த மனிதன் தர்மி என்பதை பின்னாடியும் தர்மங்கிறது முன்னாடியும் வரும் சில இடத்துல அது மாறுறது உண்டு எப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த குதிரை மனிதன் மலர்லையெல்லாம் தர்மம் முன்னாடி வருது தர்மி பின்னாடி வருது சில இடங்களில் மாறி வருது தங்க மோதிரம் சொல்கிறோம் தங்கச் செயின்னு சொல்கிறோம் தங்க வளையல்னு சொிறோம் இதில் தர்மிது தங்கம் சிவப்பு குதிரைங்கும்போது குதிரை தான் தர்மி அங்கே குதிரைங்கிறது பின்னாடி வருது தர்மம் முன்னாடி வருது சிவப்புங்கிறது குட்டை மனிதன்கும்போது மனிதன் தர்மி அது பின்னாடி வருது தர்மி தர்மத்தை முன்னாடி போடுறோம் தங்க வளையல்னு சொல்லும் பொழுது மோதிரம் சொல்லும்பொழுது தங்கம் தான் தர்மி மாறாத சத்துவம் அங்கே தர்மியை முன்னாடி போட்டு தர்மத்தை பின்னாடி போடுவோம் சில இடங்களில் வெள்ளித்தட்டு வெள்ளி டம்ளர் வெள்ளி கிண்ணம் வெள்ளி செயின் இதில் வெள்ளி எல்லாம் தர்மி அந்த தட்டு டம்ளர்லாம் மாறுறது தர்மம் அதெல்லாம் தர்மம் அது பின்னாடி வரும் இப்படி ஒரு சில இடங்களில் தர்மியை முன்னாடி போடுவோம் ஒரு சில இடங்களில் தர்மத்தை முன்னாடி போட்டு இந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிற பழக்கம் இருக்குது ஆனால் பொதுவாக நம்ம கவனம் எங்கே இருக்குன்னா தர்மியை விட்டு போட்டு தர்மத்தில் தான் இருக்குங்கிறார் உலக வழக்கத்திலேயே தர்மியில் கவனம் போகிறதில்ல தர்மத்தில் இருக்குது மண்பானைன்னு சொன்னால் அந்த மண்ணை விட அந்த பானையில் கவனம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிம்பாங்க தர்ம இதே இருக்கும் தர்மம் மாறி இங்கே எப்படின்னா இந்த மாயை என்ன பண்ணுதான் தர்மிக்கும் தர்மத்துக்கும் உள்ள தன்மையை தர்மிக்கு உள்ள தன்மையை தர்மத்துக்கும் தர்மத்துக்கு உள்ள தர்மியும் கொடுத்து மாற்றி உல்ட்டா பண்ணிடுதான் நம்ம கவனத்தை பூரா தர்மிக்கு உள்ள தன்மையை தர்மத்துக்கு கொடுத்து தர்மத்துக்குள்ள தன்மையை தர்மிக்கு கொடுத்து மாற்றி கவனத்தை செதச்சிருது மாயே அப்படிங்கிறார் இதை விவகாரத்திலே நாம் செஞ்சுருக்கோம் ஆவரண சக்தி அப்படிங்கிறார் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் சாதாரண மக்கள் மட்டும் இல்லை பண்டிதர்கள் கூட கிளம்பித்தான் குழப்பமாகத்தான் இருக்காங்கிறார் பகவத்கீதையில் அவன் என்ன சொல்வான் கிருஷ்ணா அர்ஜுனன் வந்து எது தர்மம் எது அதரம்ங்கிறது அவனே குலைக்கி பேசுவான் பகவான் சொல்கிறார் எது தர்மம் எது அதர்மம் என்ற விஷயத்தில் பண்டிதர்களும் குழம்பியிருக்கிறார்கள் வர் பொதுவாக சொல்வார் எது தர்மம் எது அதர்மங்கிற விஷயத்திலோட பண்டிதர்கள் குழம்பியிருக்காருன்னு பொதுவாக சொல்கிற பழக்கம் உண்டு இதுக்கு காரணம் என்னென்னா மாயையின் ஆவரண சக்தி எது தர்மம் எது தர்மி என்பதில் குழப்பி விடுகின்றது இது எங்கே அந்த குழப்பத்தை பண்ணியிருக்குன்னா ஆகாசம் இருக்கிறது என்ற விஷயத்தில் இருக்கிறது என்பதும் புத்தியில் போகிறதே இல்லை இருக்கிறது தர்மி ஆகாசம் தர்மம் அது பின்னாடி அடுத்த சுலோகத்தில் விரிவாக வளர்க்க போகிறார் அங்கே எல்லா கவனத்தையும் தர்மி தர்மியினுடைய எண்ணத்தை விட்டுட்டு தர்மத்தில் தான் கவனம் போயிருக்கு தர்மம் மாறிக்கிட்டு இருக்கோம் தர்மத்தை தான் நம்ம தர்மின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் அப்படி நம்ம மாற்றி உள்தாவாக அந்த மாயை வந்து இந்த ஆவரண சக்தி மறைச்சு சில வேலைகள் பண்ணியிருக்கு அது எப்படி மறைச்சிருக்கு என்ன பண்ணுறதுன்னு அடுத்த சுலகத்தில் வளர்க்க போகிறார் இங்கே தர்மத்தினுடைய தன்மம் தர்மிக்கும் தர்மியினுடைய தர்மம் தர்மத்துக்கும் மாறிப்போயிருக்குங்கிறார் இந்த ஒரு பழைய சினிமா படம் முகம்மது பின் துக்லக்கில் அதில் அந்த லஞ்சம் வாங்கிறதுக்கு பார்த்திங்களா அது வந்து அதர்மம் தானே அதில் வந்து சோச துக்லக் சொல்வாப்புல அந்த ராஜா என்ன சொல்வார்னா மந்திரிகள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்குகிறாங்க இப்படி அதர்மம் நடந்துகிட்டு உடனே இவர் சொல்வார் அதர்மத்தை தர்மமாக மாற்றிடுவோம் அப்படிம்பார் ஏன்னா அதாவே சட்டமாக்கிறோம் பார்ப்பல ஏன்னா ஒரு கலெக்ட்ரு ஆஃபீஸ்னால் கலெக்டருக்கு அவ்வளவு தாசில்தாருக்கு அவ்வளவு இவ்வளோ ரூபா வாங்கலாம் உங்களுக்கு இவ்வளோ பிரிச்சு கொடுத்து அதில் சட்டம் ஆயிக்கிறோம்னா அந்த காலத்தில் பேசுன இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு பாருங்கள் இன்றைக்கி லஞ்சம்ங்கிறதே டொனேஷன்ங்கிற பேரில் தர்மம் ஆகிப்போச்சு அதர்மே தர்மமாயிப்போச்சு இங்கே என்ன சொல்கிறாரு தர்மத்தினுடைய சுபாவத்தை தர்மியிலும் தர்மிக்கு தர்மியினுடைய சுபாவத்தை தர்மத்திலும் ஏற்றி இந்த மாயா சக்தி ஆவரண சக்தி நம்மளை மறைத்து குழப்பி இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் இந்த செலோகத்தில் சொல்கிறார் அது எப்படி என்னங்கிறது அடுத்த சுலகத்தில் சொல்லப்படுறார் இங்கே தர்மியினுடைய தர்மம் தர்மத்துக்கும் தர்மத்தினுடைய தர்மம் தர்மிக்கும் மாறி இருக்குது புரியுது எது தர்மம் எது தர்மின்னு சொல்லி தர்மி மாறாது தர்மம் மாறும் தர்மியை சார்ந்து தான் தர்மம் இருக்கும் கவனமெல்லாம் தர்மத்தில் இருக்குது மாறுறதில் இருக்குது மாறாத தத்துவத்தில் இருப்பதில்லை கவனம் செல்வதில்லை இதை மறைப்பது இந்த மாயையினுடைய ஆவரண சக்தி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துருவா அறுபத்தி மூணு யா சக்திகி கல்பயேத்யோம யா சக்திகி எந்த ஒரு சக்தியானது எந்த ஒரு மாயா சக்தியானது மாயைக்கு சக்தின்னு ஒரு பேர் இருக்கு அதனால் எந்த ஒரு மாயா சக்தியானது வியோம கல்பயேத் வியோ வியோம வியோமன்னு ஆகாசத்தை கல்பயேத் கல்பித்ததோ பாருங்கள் இதுலேயும் கவனமாக வார்த்தையை பயன்படுத்துறார் உற்பத்தியானதுன்னூட சொல்கிறது இல்லை எல்லாம் வந்து கற்பிக்கப்பட்டது இருக்குது உற்பத்தி ஆகலை கற்பிக்கப்பட்டது கல்பித்ததோ எந்த ஒரு மாயா சக்தியானது ஆகாசத்தை கல்பித்ததோ ஷா அதே மாயா சக்தியானது அதுவே ஷான்னா அதுவே அதுவே அந்த மாயா சக்தியானது சத் வியோம்னோ அபின்னதாம் அது பிரித்தோம்னா சத் வியோம்னோ ரபின்னதாம் இருக்குது சத்து வியோம்னோ அபின்னதாம் சத்துனா சத்பிரமத்திற்கும் வியோம்னோ ஆகாசத்திற்கும் அபின்னதாம் வேற்றுமையற்ற தன்மையை ரெண்டும் வேறுபாடு இல்லாமல் இது அதுலேயும் அது இதுலேயும் சேர்த்து ரெண்டுக்கு வேற்றுமை இல்லாத ஒரு தன்மையை ஆகாசம் இருக்கிறதுன்னா ரெண்டாவது பார்க்குறோமா நம்ம ஒன்றா தான் பார்க்குறோம் ஆகாசம் இருக்கிறதுன்னு சொன்னால் நாம் என்ன அது என்ன ஒன்று ஒன்றுதான் நினைக்கிறோம் நம்ம அதில் இருத்தல்னு சத்துன்னு ஒன்று இருக்குது ஆகாசம்னு ஒன்று இருக்குது ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லாமல் மறைச்சிருது அந்த இருத்தலை மறைச்ச ஆகாசத்தை மட்டும் கர்ப்பிணையில் கொண்டு போயிடுது அப்படி ஆகாசத்திற்கும் சத்பிரமத்திற்கும் வேற்றுமையற்ற தன்மையை ஆபாத்திய உருவாக்கி ரெண்டாவது வரையில் ஆபாத்திய உருவாக்கி ஆபாத்தியன்னு உருவாக்கி தர்ம தர்மித்துவம் தர்மம் தர்மி என்ற தன்மையை வியத்யேன அவகல்பயேத் வியத்யனா தலைகீழாக மாற்றி தர்மம் தர்மி என்ற தன்மையை தலைகீழாக மாற்றி தலைகீழாக மாற்றினா தர்மத்தினுடைய தன்மையை தர்மிக்கும் தர்மியின் தன்மையை தர்மத்துக்கும் தலைகீழாக மாற்றி அவகல்பயேத் நினைக்க வைக்கிறது எல்லாத்தையும் நினைக்க வைக்கதான் எந்த ஒரு மாயாசக்தியானது ஆகாசத்தை கல்பித்ததோ அதே மாயாசக்தியானது சத்பிரமத்திற்கும் ஆகாசத்திற்கும் வேற்றுமையற்ற தன்மையை உருவாக்கி தர்மம் தர்மி என்ற தன்மையை தலைகீழாக மாற்றி நினைக்க வைக்கிறது கல்பித்தது விக்ஷேப சக்தி மாற்றி மறைத்தது ஆவரண சக்தி இது மாயையினுடைய வேலை அந்த என்ன தவிர எப்படி செஞ்சிருக்கிறது அடுத்த சுலோகத்துல இன்னும் கொஞ்சம் விரிவா விளக்கிறார் சுலோகம் அறுபத்தி நாலு வியோம்ன சத்தாம் து லௌகிக்காக அதுல சதாம் து லௌகிக்காக இருக்கு அந்த சதாம் சத்தாம் போட்டுக்க சத்தாம் தயிதம்ி தோோவியமத் பண்ணம் வோம்னா தயிக்கச் மாயா யா உஷி தம் கி தங்க எது தர்மி எது தர்மம் சொல்கிறார் அதாவது சத்திற்கு ஆகாசத்தின் தன்மை வந்து விட்டது ஆகாசத்திற்கு சத்தின் தன்மை வந்து விட்டது இதில் உலகத்தில் எல்லாரும் இப்படி தப்பாத்தே மாற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டுமில்லை இந்த தார்க்கியர்கள் புத்தியை தீற்றவங்க கூட இப்படி தப்பாக தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சுலோகத்தில் சொல்கிறார் சத்பிரமன் என்பது தர்மி பிரம்மன் தான் இங்கே தர்மி அதை சார்ந்து உள்ளது தர்மம் அது ஆகாசம் பிரம்மனை சார்ந்து ஆகாசம் வந்திருக்கு இங்கே ஆகாசம் என்பது தர்மம் தர்மி என்பது பிரம்மன் ஆகாசம் இருக்கிறது என்று சொல்வதில் இருக்கிறது என்பது தர்மி ஆகாசம் என்பது தர்மம் இங்கே என்ன பண்ணியாச்சு ஆகாசத்தை போய் தர்மியாகும் அது மாறாத ஒரு தத்துவம் இருக்கிறது பிரம்மனை தர்மமாகவும் மாற்றிவிட்டது இருக்கிறதுங்கிறது கவனமே போகிறதில்ல நம்மளுக்கு இந்த ஆகாசத்தில் தான் கவனம் போதும் தர்மத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறமே ஒழிய தர்மிக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறதில்லை இது அறியாமையினால் நடக்கிறது அறியாமையில் உலகத்தில் இருக்கவங்க எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க தார்க்கீகர்கள் தத்துவத்தை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி புத்தியை தீட்டுறவங்க அப்படித்தான் இருக்காங்க இது ஏன் இப்படி நடக்குதுன்னா இந்த மாதிரி நினைக்க வைக்கிறது ஒரே ஆற்றல் மாயைக்கு மட்டுந்தே இருக்குங்கிறது வேறு யாருக்கும் கிடையாது மாயை ஒன்று தான் இப்படியெல்லாம் தப்பு தப்பாக நினைக்க வைக்கும் அப்படிங்கிறார் இந்த ஆகாஷங்கிறது பொதுவாக இடம் ஸ்பேஸ்ன்னு வேறு சொல்கிறோம் ஆகாஷம் இருக்கிறது இடம் இருக்கிறதுங்கிறோம் அல்லது இருக்கிறது ஆகாசம்னு சொல்லுவோம் இருக்கிறது வெள்ளை குதிரை சிறப்பு குதிரை கருப்பு குதிரைங்கும்போது குதிரைக்கு முக்கியத்துவம் இருக்கும் அங்கே வர்ணத்துக்கு முக்கியத்துவம் இல்லை குதிரையை தான் பார்ப்பான் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் சில நேரங்களில் ஓடுறம்போது பார்த்தா குதிரையை விட்டுருவான் அந்த கலரை தான் முக்கியமாக நம்ம சொல்லுவோம் அவள் பிரித்து காமிக்க முடியும் அங்கே இடத்தை அப்படி சொல்லும்பொழுது என்ன பண்ணுவோம் தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம் தர்மிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா இடம் இருக்கிறது இருக்கிறது இடம் என்பதில் அந்த இருக்கிறது என்பதை எல்லாம் விட்டுறோம் ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறது நீர் இருக்கிறதுன்னா அந்த வாயு ஆகாச மைண்டில் போதே வழி இருக்கிறதுங்கிற யாருக்காவது வருதா அதை பற்றி சிந்திக்கிறோமா அது உண்மையிலேயே அதுதான் உண்மை இது எல்லாத்தையும் மறைச்சிருச்சு அட்ஜக்டிக்டேன்னு சொல்கிறார் இருக்கிறது என்பது இங்கே தர்மமாகவும் ஆகாசம் என்பது தர்மியாகவும் மாறிவிட்டது கடவுள் இருக்கிறார் நான் இருக்கிறேன் அவன் இருக்கிறான் வீடு இருக்கிறது கார் இருக்கிறது இ இருக்கிறத பற்றி எதாவது சிந்திக்கிறமா மைண்டில் ஓடுதா எது நவுனோ எது முக்கியமோ அதை விட்டுருவோம் அந்த சிந்தனை பொதுவாக இயல்பாக உலக மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்குங்கிறார் அந்த இருக்கிறது என்பது அங்கே எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதில் இருக்கிறது என்பது சத்தியினுடைய சொருபம் அதுதான் மாறாதது நீச்செல்லாம் மாறுறது மாறக்கூடிய தர்மத்தில் கவனமெல்லாம் போயிருச்சு மாறாத தருமியில் கவனம் இருப்பதில்லை அதுலேயே எல்லாம் ஊறி போயிட்டோம் இந்த வேலையை செய்கிறது மாயேங்கிறார் ஒருத்தர் வந்து பேண்ட்டு போட்டிருக்காரு ஒருத்தர் வேஷ்டி கட்டியிருக்கிறாரு நம்ம மாள்னு பார்க்க மாட்டோம் அந்த பேண்ட்டை போட்டிருக்கிற ஒரு வேட்டி கட்டியிருக்கிறவருந்தான் பார்ப்போம் சொல்லும் பொழுதே பேண்ட்டை போட்டுவரு வேஷ்டி கட்டி மனிதன்கிற தன்மை கூட மைண்டில் நிற்காது ஆதாரம் வந்து மனுஷன் தான் பேண்ட்டு தான் முக்கியத்துவம் வர்றோம் பேண்ட்டு ஷர்ட்டு வேஷ்டி எல்லாம் மாறிடுறோம் மனுஷன் மாறுவானா மாற கலெக்டர் ஆஃபீஸில் போய் அங்கே என்ன பண்ணுவோம் கலெக்டர் இருக்கார் தாசில்தார் இருக்கார் கிளர்க் இருக்காரு அவர் மனுஷங்கிறது மாறிடும் கலெக்டருங்கிறது தர்மம் மனிதன்கிறது தர்மி அங்கே எதாவது புத்தி போதா எல்லா மனிதர்களுக்கும் தர்மத்தில் புத்தி போகிறது தர்மியில் புத்தி போவதில்லை இது இயல்பாக உலகத்தவருக்கு இருக்குது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண அத்தியலை தவிர ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணுறது கூட அதை புத்தி போகிறது இல்லையா உலகத்தில் அறியாமையில் இருப்பவர்களுக்கும் தார்க்கிகர்களுக்கும்ங்கிறார் இப்போ ஒரு மாவு இருக்குது இந்த நம்ம திருவிழாவலாம் மாவெல்லாம் பிரசஞ்சு நிறையா கொடுப்பாங்க அந்த மாவு இனிக்குதா இல்லையா மாவு இனிக்கிறது இனிக்குது மாவு என்றைக்காவது இனிக்குமா இனிப்பு எதனுடைய சுரூபம் சக்கரையினுடைய சுரூபம் சக்கரை கலந்ததுனால சிலேபி இனிக்கிறது காஃபி இனிக்கிறது டீ இனிக்கிறது உண்மையில் டீ இனிக்காது காஃபி இனிக்காது ஆனால் இனிப்புங்கிறது எதனுடைய ஸ்வரூபம் சக்கரத்தினுடைய சொரூபம் இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம அந்த இனிப்பு இல்லாட்டி லாட்டே இல்லை ஆனால் அந்த இனிப்பு என்பது அதனுடைய சொரூபம் இல்லை அது சக்கரையனுடைய சொரூபம் நினைக்கிறோம் அதை எதாவது அந்த இனி அது மாதிரி இருத்தல் என்பது பிரம்மத்தினுடைய சொரூபம் அனைத்து பொருள்களிலும் இருக்குது இருக்கு இருக்குன்னு வருது கவனமெல்லாம் அந்த இருத்தலை மாறிவிட்டு அந்த தர்மத்தில் எல்லாருக்கும் மாறி அதில் மூழ்கி போயிட்டோம் இது எதனால் நடக்குதுங்கிறாரு மாயினால் நடக்குது லௌகிகர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள் தார்க்கிகர்களும் புத்தியை தீட்டி ஆராய்ச்சி செய்பவர்களும் கூட அப்படித்தான் நினைக்கிறார் இது மாயையால் மட்டுமே முடியும் வேறால் ஒன்று செய்ய மேஜிக் ஷோ போகிறோம் மேஜிக் ஷோவில் என்ன பண்ணுறான் நடக்க முடியாததா நடத்தி உண்மையிலே நடத்தி காமிக்கிறதில்ல ஒரு தோற்றம் தான் நம்மளாம் ஏமாந்த ஆனால் ரசிக்கிறோம் கைதொட்டுறோம் சிரிக்கிறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அது எப்படி கொண்டு வரேன் தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்க இவ்வளவு தானான்றோம் தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுவான் அதனால அவனுக்கு பேர் மாயாவி இப்போ தான் மேஜிக் கார் மேஜிக் மேஜிக் மேன் என்ன மாதிரி அவனுக்கு பழைய காலத்தில் அவனுக்கு பேர் மாயாவி மேஜிக் ஷோவில் இருக்கிற பேர் மாயாவின்னே பேர் ஏன்னா அந்த மாயவிதை அப்படி செய்து கடவுளுக்கு மாயாவின்னு ஒரு பேர் இல்லாத அப்படிலாம் படைச்சு காமிச்சிருக்காரு இறைவன் தானே படைச்சாருன்னு சொல்கிறான் அவருக்கே மாயாவின்னு ஒரு பேர் இருக்குது அந்த மாயாவிதான் என்ன பண்ணுவான் மேஜிக் ஷோவில் என்ன பண்ணுறான் இல்லாததை ஒரு டப்பாவை தரப்பான் கையெல்லாம் தடையப்பான் ஒன்று திருப்பி ஒரு புறா பறந்து வருவான் திடீர்னு ஒன்று வரும் அதில் நடக்கக்கூடாது நடத்தி காமிப்பான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பண்ணார் அங்கே இதில் சோழில் காமிச்சார் நெருப்பு அப்படி வச்சுக்கிட்டு இப்படியே கையில் எழுக்கிறார் ஒன்றுமே ஆகலை நல்லா அப்படி கையில் தேய்க்கிறார் நம்ம கேத்தாச்சா நிற்கமா அது அதுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் இருக்குது அவர் என்னமோ சொன்னார் வாயில் போட்டு அதை நெருப்பில் திப்பிட்டு கையில் திப்பிட்டு எடுத்தால் சூடே ஏறாதான் அவர் சொன்ன பிறகு எல்லாம் பண்ணி காமிச்சா எல்லாத்துக்கும் வருதாது அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஒரு ஆச்சரியந்தான் ஏன்னா இல்லாத இருக்கிறதா இருக்காமி இது மாயாவிய அவனு மேஜிக் ஷோவில் பார்க்குறோம் அது மாதிரி இந்த மாயை என்ன பண்ணுதான் தர்மத்தை மறைச்சு தர்மிய மறைச்சு தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருடைய கவனத்தையும் அங்கேதான் சேர்க்குது அப்படிங்கிறார் இது மாயை மட்டுமே செய்ய முடியும்னு சொல்லி இந்த அறுபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் எல்லா வஸ்துவும் பாருங்கள் நாம் வந்து அந்த பிரம்மன்கிற புத்தி இருக்காது ஆனால் எல்லாத்தையும் இருக்குது இருக்குதுன்னு சொல்லுவோம் எதை சொன்னால் இருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவான் ஆனால் அந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது பிரம்மனிட ஸ்வரூபம் அது அதை மறந்து அது தர்மத்தின் மேலே கவனத்தை பூர சேர்த்து வச்சிருச்சு இதை மறைத்து பண்ண வேலை மாயையால் மட்டும் தான் மாயை தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறது இது இந்த கருத்து மட்டும் இந்த சுலோகத்தில் வரும் அர்த்தம் பார்த்துடலாம் கொஞ்சம் எளிமையான சுலோகங்கள் தான் பார்க்கலாம் சதோ வியோமத்வ மாபண்ணம் சதோ அப்படின்னா சதக சத்திற்கு வியோமத்வம் ஆகாசத்தினுடைய தன்மை வியோமம்னா ஆகாசம் வியோமத்வம்னா ஆகாசத்தினுடைய தன்மை பிரம்மத்திற்கு ஆகாசத்தினுடைய தன்மை ஆபண்ணம் வந்துவிட்டது சத்பிரம்மத்திற்கு ஆகாசத்தின் தன்மை வந்துவிட்டது இருத்தல் என்ற தன்மை ஆகாசத்திற்கு வந்துவிட்டது அடுத்தது வியோம்னக சத்தாம் தூ லௌகிக்காக வியோம் நக வியோம் நகன்னா ஆகாசத்திற்கு சத்தாம் சத்தியனுடைய தன்மை தூ தூ இப்படி இருக்கும் பொழுது ஆகாசத்திற்கு சத்தியினுடைய தன்மை இருத்தலின் தன்மை வந்துவிட்டது இங்கே யாபண்ணாங்கிறத சேர்த்துக்கிறணும் ஆகாசத்திற்கு சத்தினுடைய தன்மை வந்துவிட்டது சத்திற்கு ஆகாசத்தின் தன்மை வந்துவிட்டது ஆகாசத்திற்கு சத்தின் தன்மை வந்துவிட்டது தூ அப்படின்னு ஒரு வார்த்தை தூன்னா இப்படி இருக்கும் பொழுது இது இப்படி இருக்கும் பொழுது லௌகிகாகா லௌகிகர்களும் அதாவது உலகில் அறியாமையில் இருப்பவர்களும் தார்கிகாச்ச தார்க்கிகர்களும் அவகச்சதி அவகச்சந்தி இப்படியே எண்ணுகிறார்கள் மாயையா உச்சிதம் ஹி தத்து தத்துனா இது மாயையா மாயையினால் உச்சிதம் ஹி நடக்கிறது இது மாயையினால்தான் நடக்கிறது இப்படி மாற்றி பண்ணுறது எதனால் நடக்குது மாயையினால் நடக்கிறது சத்திற்கு ஆகாசத்தின் தன்மை வந்துவிட்டது ஆகாசத்திற்கு சத்தின் தன்மை வந்துவிட்டது இது இப்படி இருக்கும் பொழுது லௌகீர்களும் தாக்கீர்களும் இப்படியே எண்ணுகிறார்கள் இது மாயையினால் நடக்கிறது இப்படி புத்தியை மறைக்கிறது எது மாயையினுடைய ஆவரண சக்தி அடுத்த ஸ்லோகத்தில் அதை என்ன விளக்கிறாரு அறுபத்தி நாலாவது அப்படி மாயை எப்படி மறைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பிரமாணத்தினுடைய குறைபாடுங்கிறத அறுபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் சுலோகத்தை படிக்கலாம் ஸ்லோகம் அறுபத்தஞ்சு யத்யதாவ்த்ததே தசிய அந்யா பிரமேணே நயசாலி வத்தது தாதி மாணத சுோகம் அறுபத்தி நாலில் தர்மம் தர்மி இதில் ஒன்றின் தன்மை ஒன்றுல மாத்திச்சுன்னு சொன்னார் இது மாயையினாலன்னு சொன்னார் தவறாக காண்பிக்கிறது மாயினால இங்க தவறாக காட்டுவதற்கு காரணம் மாயை என்ன பண்ணுதான் பிரம்மாண பிரமாணத்தின் குறையினால்தான் உன்னை தவறாக பார்க்குறோங்கிறார் பிரமாணத்தில் குறை இருந்தால் தவறாக பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் பிரம்மாணத்தில் குறையோடு உன்னை பார்த்தீங்கன்னா தப்பாத்தேன்னு தெரியும் சரியாக தெரியாது அதை விளக்குறாரு இப்போ உலகத்தில் இருக்க பொருள்களை இந்த கண்ணுனால் பார்க்குறோம் காதுனால் கேட்குறோம் இந்த பஞ்ச இந்திரியங்களாலதான் அறிகிறோம் அது சரியாக அந்த பிரமாணம் இருந்தால் சரியாக தெரியும் சரியாக பிரமாணத்தில் தோஷம் இருந்தால் சரியாக தெரியாது இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் கண்ணில் ஒரு பொருளை பார்க்குறேன் இது என்ன வரணும்னு தெரிஞ்சுக்கிறணும் இப்போ இந்த புஸ்தகம் படிக்கிறேன் இந்த புத்தகம் இது இதுக்கு என்ன செய்யணும் கண்ணு முதல்ல நல்லா தெரியலை கண்ணில் குறையிருக்குப்பேன் கண்ணில் கேட்ராக்ட் வந்துருச்சோ இல்லை கண்ணில் ஒரு கிட்டப்பார் தூரப்பாரு வந்துருச்சுன்னா எழுத்து தெரியுமா அதுக்கு தான் கண்ணாடி போடுறோம் அந்த பிரமாணத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான் கண்ணாடி போடுறோம் இதே எழுத்த தூரத்தில் வச்சு பார்த்தா தெரியுமா கண் நல்லா இருந்தாலே தூரத்தில் வச்சு பார்த்தாலும் தெரியாது சரி இப்படி வச்சு பார்த்தா தெரியுமா கண்ணு நல்லா இருந்தாலே அப்போ அந்த பிரமாணம் எப்படி பிரமாணம் அந்த கண்ணுங்கிற பிரமாணம் கருவி அதை காட்டும் கருவி சரியான இடத்துல இருக்கணும் சரியாகவும் இருக்கணும் அப்போ தான் என் தெரியும் இல்லாட்டி ஒன்று ரெண்டாக தெரியும் இவர் ஜோக் சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் கண்ணில் ரெண்டு ரெண்டாக தெரியுதுன்னு நேரம் அதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் வந்தங்கன்னாரான் டாக்டர் அவருக்கு ரெண்டாக தெரிஞ்சிருக்கு இதை சொல்கிறதுக்கே ரெண்டு பேர் சேர்ந்து வந்திங்கன்னாரான் அத அவருக்கும் கண்ணில் தோஷம் அப்படி தோஷம் இருந்துச்சுன்னா எந்த பொருளும் சரியாக தெரியும் காதில் காது கேட்காதவங்க நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் இப்படியா சொன்னீங்கம்மா வேறு வார்த்தையே சொல்லி அந்த பிரமாணம் ஒழுங்காக வேலை செஞ்சாத்த அந்த பொருளை பற்றி தெளிவாக தெரிய முடியும் அந்த பிரமாணம் வேலை செய்யலைன்னா அந்த பொருளை பற்றிய தெளிவான அறிவு கிடைக்காது அறகுறையாக அறிவு கிடைக்கும் இல்லாட்டி மாற்றுனு அறிவு கிடைக்கும் காணல் நீர் இருக்குது நடந்து போகிறோம் அந்த ஃபோர்வே ரோட்டில் நடந்தே போகிறோம் கொதிக்குது என்ன பண்ணுறோம் நல்ல வெக்கையாக இருக்குது தூரத்தில் பார்த்தா அந்த ரோடெல்லாம் தண்ணியாக தெரியும் கண்ணு காமிக்குது ஆனால் தூரத்துலேருந்து இப்போ அங்கே ஒரு தோஷம் இருக்குது அந்த அக்னியில் அந்த தூரத்தில் அந்த வெக்கையே நீராக தெரியுது பக்கத்தில் போன உடனே என்னாச்சு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அங்கே பிரமாணம் வந்து கண்ணு அந்த இடத்துல போய் அங்கே பார்த்தா தான் சரியான அறிவை கொடுக்குது அப்போ அந்த பிரமாணத்தை சரியாக பயன்படுத்தணும் சரியான பிரமாணமாக இருக்கணும் இருந்தாத்தையும் ஒரு பொருளினுடைய உண்மைத்தன்மை விளங்கும் அப்படிங்கிறார் தோளில் உணர்வு சரியாக இருந்தாத்த இந்த வெளியே இருக்கக்கூடிய எல்லா சூழலும் தெரியும் இந்த தோல்ங்கிற இந்த உணர்வுங்கிறது இது சரியாக வேலை செய்யலைன்னா வெளியே இருக்கக்கூடிய எதுவுமே சரியாக தெரியாது இப்போ காய்ச்சல் அடிக்கிறது ஒருத்தருக்கு காய்ச்சல் அடிக்குது வெளிய வந்து நூற்றி அஞ்சு டிகிரி நூற்றி நாலு டிகிரி வெயில் அடிக்குது அவர் கம்புளியை போட்டு பொத்தணும் பார் பார்த்துருக்கமா இல்லையா நடுங்கதும் பார் ஏன்னு இந்த பிரமாணம் அப்போ அங்கே மாதிரி ஆயிடுச்சு இந்த தோலுங்கிற பிரமாணம் வேறு டைப்புக்கு போயிடுச்சு அது சரியாக இல்லை அப்போ அவர் நம்மளும் குளிர்ல அவரும் குளிர்து ஒருத்தருக்கேன் எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு ஒரு காலில் ஒரு உணர்வு இல்லை மலைக்கு மேலே போவோம் போய் நைட்டில்லாம் அண்ண நெருப்பெல்லாம் போட்டு உக்காந்து பண்ணுவோம் ஓ தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் போட்டு எழுந்திரிச்ச பிறகு பார்த்தா அந்த காலில் ஒரு இடத்துல அப்படியே பக்காமல் வீங்கிக்கிடுச்சு அடிச்சிருச்சு அவருக்கு இந்த இடத்துல உணர்வு இல்லைங்கிறதே தெரியல அதுக்கு முன்னாடி அந்த ஷூட்டு பக்கத்தில் உட்காந்து கங்கு பட்டுருச்சு அதுக்காக அந்த இடத்துல அந்த ஐயில் அப்படியே அந்த கீட்டாயிடுச்சு பிறகு அது அப்போ அந்த உணர்வு இல்லைங்க அது ஒரு நல்லதாக போச்சு ஏன்னா அந்த இடத்துல ஃபீ அந்த உணர்வு இல்லைங்கிறது அப்போ கண்டுபிடிச்சார் அவர் அப்போ அந்த சூடுங்கிற பிரமாணமே அந்த அந்த பிரமாணம் வேலை அந்த சூடுங்கிறது தெரியலை அக்னியில் இருக்கிற சூடாக அவரால் அந்த அறிவு வரலை பிறகு அதுக்குள்ள ட்ரீட் பண்ணுறது சரியாச்சு அது அவருக்கு அந்த இடத்துல அந்த ஃபீலிங் இல்லைங்கிறது கூட தெரியலை அப்போ அந்த பிரமாணம் சரியாக வேலை செஞ்சால் அந்த பிரமேயத்தினுடைய தன்மையை சரியாக புரிஞ்சுக்கிற முடியும் அப்படி இல்லாட்டி முடியாது இங்கே என்ன சொல்கிறாருன்னு இந்த தத்துவத்தை இந்த பிரம்மன் ஆகாசம் என்ற தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு பிரமாணம் தான் இருக்குது எதன பிரமாணம் சுருதி பிரமாணம் வேத பிரமாணம் அந்த பிரமாணத்தையும் முறையாக பயன் கண்ணு இருந்தாலும் அதை முறையாக பயன்படுத்தணும்னு எந்த பொருளை எங்கே பார்த்தா எப்படி தெரியும்னு பார்க்கணும்னு சொல்கிறோம் அது மாதிரி அந்த பிரமாணத்தையும் முறையாக பயன்படுத்தினாத்த இந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிறார் இந்த மாயை மறைச்சிருக்கு மறைச்சிருக்கிறத சுருதிங்கிற பிரமாணத்தை வச்சு பார்த்தாத்தன் அதை தெளிவாக இந்த ஆகாசத்தையும் அதையும் நாம் பிரித்து புரிந்து கொள்ள முடியும் ஒருத்தருக்கு பிறவிலே கண்ணு தெரியாது பால் வந்து பாலை கூட அவர் பார்த்தது இல்லையா ஒரு இது சொல்லுவாங்க பால் அவர் பார்த்ததே இல்லை பிறவியில் கண் தெரியாது இந்த டாக்டர் எல்லாம் சில நேரங்களில் பார்த்தோன்னா ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருப்பாங்க அவருக்கு சில பேர் சொல்லுவாங்க பாலை வாயில் ஊற்றுங்க இறந்துடுவாருன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இதுக்காகவே டாக்டர் பாலை கொடுக்காதேன்னு சொல்லிட்டு போயிருப்பார் சில பேர் இளநி கொடுக்காதின்னு சொல்லுவாங்க ஏன்னா இளநி கொடுத்தா இறந்துடுவாருன்ட்டு சரி இழுத்துக்கிட்டே இருக்கார் கொடுத்து போக சில பேர் பண்ணிடுவாங்க ஏதோ கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறார் அது கொடுக்குற பழக்கம் உண்டு ரொம்ப வயசாகி போச்சு அது இழுத்துக்கிட்டே இருக்கப்போ இது செய்கிற பழக்கம் உண்டு இப்படி பாலை கொடுத்துருக்குறாங்க இறந்து போயிட்டார் அவர் கேட்டார் ஒருத்தர் பாலவே சாப்பிடா தெரியாத ஒருத்தர் பார்க்காத ஒருத்தர் பிறவிலே கூறுடர் என்ன இறந்து பாலை கொடுத்தாங்க இறந்து பாலை கொடுத்தா பால் எப்படி இருக்கும்னாராம் பால் கொக்கு மாதிரி இருக்கும்னாங்களாம் கொக்கை கொண்டாந்து கையில் ஒரு சின்ன பொம்மை இருந்துட்டு கொடுத்துருக்காங்க தடவி பார்த்துட்டு இதை போய் வாயில் ஓட்டினு சாகாமல் என்ன செய்வார்னாராம் இதை வாயில் ஊட்டா எப்படி சாகாமல் இருப்பார் வாய்ப்புள்ள தெனிச்சா அப்போ பிரமாணம் இல்லைன்னா அதை புரிஞ்சிக்கவே முடியாது வர்ணத்தை பார்ப்பதற்கு கண் மட்டுமே பிரமாணம் சப்தத்தை கேட்பதற்கு காது மட்டுமே பிரமாணம் இந்த விஷயத்தை தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த ஆகாசம் பிரம்மன் என்பது வேறு வேறு அதில் பிரம்மன் என்பது ஆதாரம் தர்மி இந்த ஆகாசம் என்பது தர்மம் என்பதை நன்கு புரிந்து ஒரே ஒரு பிரமாணம் சுருதி பிரமாணம் வேத பிரமாணம் அதை பயன்படுத்தாததால் அந்த பிரமாணத்தை சரியாக பயன்படுத்தாத்தான் தர்மி தர்மமாகவும் தர்மம் தர்மியாகவும் தெரிகிறதுன்னு சொல்லி இந்த சுலோகத்தில் சொல்கிறாரு இந்த சுலோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் கரிவோம் தச்ச